فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما وليكم الله ورسوله والذين آمنوا الذين يقيمون الصلاة وَالَّذِينَ آمَنُوا وَالَّذِينَ يُقِيمُونَ الصَّلَاةَ وَيُؤْتُونَ الزَّكَاةَ وَهُمْ رَاكِعُونَ وَمَن يَتَوَلَّ اللَّهَ وَرَسُولَهُ وَالَّذِينَ آمَنُوا فَإِنَّ حِزْبَ اللَّهِ هُمُ الْغَالِبُونَ وَقَالَ النَّبِيُّ صلى الله عليه وسلم لِعَبْدِ الرَّحْمَنِ يا عبد الرحمن بن سمره لا تسأل الإمارة فإنك إن أعطيتها أن مسألة وكلت إليها وإن أعطيتها أن غير مسألة أعنت عليها صدق رسول الله صلى الله عليه وسلم ألا وطر أللالن نكرت أن بري ولماتية إلا من الله سبحانه وتعالى ونكي أنيت التفل ورطافها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 நாம் இவ்வுலகத்திற்கு வந்த நேரத்தில் வெறுங்கையுடன் வந்தோம் எதையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை நிர்வாணமாக வந்தோம் எதையும் ஒடுத்துக்கொண்டு வரவும் இல்லை அதே மாதிரி இந்த உலகத்திலிருந்து நாம் திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி வெறுங்கையுடன் தான் செல்லவிருக்கிறோம் தவிர வேறு எதுவும் நமக்கு அனுவிக்கப்படாது நாம் எவ்வாறு வந்தோமோ அவ்வாறு தான் திரும்பி செல்வோம் ஆனால் இடையில் உலகத்தில் அல்லாஹூ சுலாப்பரும் அருளால சில அருட்குறைகளை சில பாக்கியங்களை தந்திருக்கிறான் அவைகளின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடிகின்றது நமக்கு உணவுடைய ஏற்பாடு நமக்கு நீருடைய ஏற்பாடு நம்முடைய சிந்தன சக்தி நம்முடைய ஆரோக்கியம் சுக வாழ்வு இது போன்ற பல அருட்கொடைகளை அல்லாஹு தந்திருக்கிறான் மேலான தெரியாது சகோதரர்களே இந்த அருட்கொடைகளில் எவையையும் நாம் நினைத்த மாதிரி பாவிக்க முடியாது ஏனென்றால் இந்த ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றியும் அல்லாஹனால கேட்பான் ஒவ்வொரு அருட்கடைகளை பற்றியும் நீங்கள் கேள்விகளுக்கு கேட்கப்படுவீர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் கூறக்கூடிய நேரத்தில் முப்ப சிறீன்கள் எந்த அளவுக்கு எழுதுகின்றார்கள் என்றால் கடும் சூட்டுடைய நேரத்தில் நாம் கொஞ்சம் குளிர்ந்த நீரை குடித்தோம் அந்த குளிர்ந்த நீரை பற்றியும் அல்லாஹ் கயாம நாளில் கேட்பான் நம்முடைய காலில் சூடி ஏறாமல் இருப்பதற்கு நாம் பாதையை அணிந்தோம் அதை பற்றியும் இருந்து நிழல் பெறுவதற்காக வந்து நாம் நிழலில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தோம் அதை பற்றியும் அல்லாஹ் கயாமல் கேட்பான் இந்த சின்ன சின்ன அருட்கொடைகளை பற்றி கேட்பான் என்றால் அவனுடைய பெரும் பெரும் எத்தனையோ பாக்கியங்கள் இருக்கின்றன அதைகளை பற்றியும் நிச்சயமாக அல்லாஹ் கேட்கத்தான் செய்வான் குறிப்படுக நிச்சயமாக நீங்க கேட்கக்கூடிய அந்த செவிப்புலன் நீங்க பார்க்கக்கூடிய உங்களுடைய பார்வை நீங்க சிந்திக்கக்கூடிய உங்களுடைய சிந்தன சக்தி இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் அல்லாஹூ சுனஹால கேட்பான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே ஆக பொதுவாக உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் இந்த பொதுவான சில அருட்கொடைகளை கொடுத்ததோடு இன்னும் சில குறிப்பிட்டவர்களுக்கு அல்லாஹு சுஹான சில பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான் சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறான் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றான் அவைகளை பற்றியும் கயாமில் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களிடம் கேட்பான் ஒரு தாயை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகளுடைய வளர்ப்பை பற்றி அல்லாஹ் கேட்பான் மனைவியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவளுடைய கற்பை பற்றியும் கணவனுடைய சொத்தை பற்றியும் கயாம நாளில் அல்லாஹ் கேட்பான் நீதிபதிகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களுக்கு முன்னால் வந்த வாதம் பிரதிவாதம் அதை பற்றியும் விசாரித்தீங்க தீர்ப்பளித்தீங்க ஆசிரியர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் உங்களிடத்திலே படிக்க வந்த மாணவர்களை நீங்க எப்படி ஹெண்டில் பண்ணினீங்க அவர்களுக்கு எந்த முறையில படித்து கொடுத்தீங்க ஏதாவது அநியாயம் செய்தீர்களா இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் அல்லாஹோ சுஹான கேட்பான் இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் நபி சல்லு அலேஹி வசல்லம் உம்மத்திற்கு சொல்லாமல் விடவில்லை பதிவு செய்திருக்கின்றது சொன்னார்கள் பெற்றோர்களை பார்த்து மூன்று முறை சொன்னார்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய விடயத்தில் நீங்கள் நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் ஆண்களுக்கு ஒருமுறை மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி மூத்த மகனுக்கு ஒரு மாதிரி இளையவளுக்கு வேறொரு மாதிரி நபியவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய குழந்தை கூடிய விடயத்தில் நீங்க ரொம்ப கவனமாக சாக்கிரதையாக நீளமாக நடந்து அவிகளை அவைகளை பற்றியும் அல்லாஹ கேட்பான் நீதிபதியை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள் அவர் கோபத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் தீர்ப்பளிக்க வேண்டாம் கோபத்தின் மூலமாக தவறுதராக தீர்ப்பளித்து விடுவார் அதனால கோபமுட்ட நிலையில் நீங்க தீர்ப்பளிக்க வேண்டாம் என்றார்கள் அலி இரவியல்லாக நீதிபதியாக அனுப்பிய நேரத்தில் இரண்டு பேர்கள் வந்து உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வழக்கை வைத்தால் முதலாவது நபருடைய பேச்சை மட்டும் கேட்டு நீங்க தீர்ப்பளித்தீங்க மற்றவுடைய பேச்சவருடைய பே செபிடிக்கணும்பியவர்கள் சொன்ன கண்ணை பிளந்து கொண்டு வருகின்றார் இவர் கண்ணை பிளந்ததாக வந்து சொன்னாலும் மற்றவர் என்ன செய்தார் என்று பார்க்காமல் நீங்க தீர்ப்பளித்து விடாதீங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே எங்களுக்கு கீழ வேலையாட்கள் வேலை செய்கிறார்கள் கடையிலே வேலை செய்கின்றார்கள் வீடுகளில் நிறைய பெண்மணிகளும் சில ஆண்களும் வேலை செய்கின்றார்கள் சொன்னார்கள் அவர்கள் உங்களுடைய சகோதரர்களை போன்று உங்களுக்கு கீழான அவர்களை அல்லா ஏற்படுத்தியிருக்கின்றான் அதனால எதை சாப்பிடுறீங்களோ அதையே அவருக்கு கொடுங்க எதை அணுகின்றீர்களோ அதையே அவருக்கும் அணிய கொடுங்க ஓலா தூக்கல்லி அவர்களால் தூக்க பாரங்களை என்ற கருத்து கட்டாயமாக சகோதர்களே இந்த அளவுக்கு இருந்தாலும் சரி அது காதியாக இருக்கலாம் வியாபாரியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் யாரு எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய பொறுப்பில் எந்த முறையிலே இருக்க வேண்டும் என்பதை ரசோல்லாஹி சல்லாஹல்ல ஹசீஸ்கரின் மூலமாக மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றனர் மேலான பெரியார்களே கணவான்களே சகோதர்களே இந்த பொறுகளில் சர்வசாதாரணமாக நாம் பார்க்கலாம் ஒரு சிலர் இந்த பொறுப்பை பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகின்றார்கள் இந்த பொறுப்பு அல்லது பட்டம் பதவிகளுடைய விடயத்தில் சஹாபாக்களை எந்த அளவுக்கு எச்சரித்தார்கள் என்றால் அப்துல் ரஹ்ரா அன்பு வந்து கேட்கின்றார்கள் யார் ரசூல் அல்லா எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை தந்துவிடுங்க இங்கே பிரதேசத்துக்கு என்னை தலைவராக கவர்னராக ஆக்கிவிடுங்கள் நபியவர்கள் சொன்னார்கள் என்றால் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் அதனுடனே பார்க்கலாம் அநேகமான தலைவர்கள் ஒரு சிலர் விரிவிலக்காக இருப்பார்கள் அநேகமான தலைவர்களுக்கு இந்த தனித்துவத்தை பெற்றுக்கொண்டீங்க உதவி வராது நீங்க கேட்காமல் உங்களுக்கு கிடைத்தது ஓந்தா அதன் மீது நிச்சயமாக நீங்க உதவி செய்யப்படுவீங்க அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக வரும் அல்லாஹு நவீனத்தில் சொன்னார்கள் யார் சூழ் அல்லா நீங்க என்னை ஒரு அதிகாரியாக ஆக்க கூடாதா சொன்னார்கள் இந்த தலைமை தோமிலுக்கு இது சாதாரணமாக நினைக்காதீர்கள் இது மிகப்பெரிய அமானிதம் நீங்க பலஹீனர்களாக உங்களை நான் பலஹீனாக கருதுகின்றேன் இது மிகப்பெரிய அமானம்மா நீங்க உங்களுக்கு அறிவிக்கிறார்கள் நானிய தந்தியுடைய இரண்டு மகன்மார்களும் வந்து சொன்னோம் அல்லுனா அதில் உங்களுக்கு சில பொறுப்புகளுக்கு எங்களை நீங்க பொறுப்புதாரிகளாக அதற்கு எங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக அதிகாரிகளாக ஆக்குங்க நபர்கள் சொன்னார்கள் அல்லாஹும் கிடைக்கணும் என்று ஆசைப்பட்டாரோ அல்லது வேண்டும் என்று கேட்டாரோ அவரை ஒருபோதும் நாங்கள் தலைவர்களாக ஆக்க மாட்டோம் என்றார்கள் ஆனால் ஒரு கஷப்பான உண்மை இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தவர்கள் இப்ப எப்படி தலைமைத்துவத்திற்கு போட்டி போடுகின்றார்களோ அதே மாதிரி தான் இஸ்லாமியர்களும் சமீப காலத்தில் அந்த பெயரும் அந்த புகழும் அந்த பெருமையும் எப்படியாவது ஊடகங்கள்ல வரோனும் மீடியாக்கள்ல வரோனும் நான் பொருளாளர் செயலாளர் என்னுடைய பெயர் இங்க வரோனும் இந்த ஆசையில நாங்க பார்க்கலாம் மாற்று மதத்தவர்களை போன்று இன்று நம்முடைய இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு கூட போட்டி போடப்படுகின்றது பகிரங்கமாக தென் வசிங் இல்லாவிட்டாலும் ரகசியமான முறையில நடக்குது சேர் மூணு மூணு பேர் சேர்றாங்க மேலான பெரியார்களே கணவான் கணேஷ் ஒருபோதும் இதற்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்காது கூறுகின்றான் தலைமைத்துவம் பதவியை வகிக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் குரான்ல பொதுவரோட கூறும் பொழுது இன்னமாவலியுக்கும் வர சூளுகோ வல்லதீன ஆமனு உள்ளதீனூனா தூணும் உங்களுடைய தோழர்கள் அல்லது உங்களுடைய அல்லாஹுவை முழுமையாக நம்பியவர்கள் அல்லதீன சதா அவர்கள் தொழுகையை நேமமாக தொழுது வரோனும் ஒயோ தூணா தக்காத்தை கணக்கு பார்த்து தொடர்ந்து கொடுத்து வரோனும் அது மா கட்டளை முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கணும் இதை பொதுவாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களை பற்றி வேறொரு ஆயத்தில் அல்லா குறிப்பிடுகின்றான் இன்னமாய அமரு மசாஜி مَنْ آمَنَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَأَقَامَ الصَّلَاةَ وَآتَى الزَّكَاةَ وَلَمْ يَخْشَ إِلَّا اللَّهَ فَعَسَى أُولَئِكَ أَن يَكُونُوا مِنَ الْمُهْتَدِينَ اللَّهُ ذِي الْمَالِكِهِ நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யாருவை தொழுகையை நேமமாக தொழுது வரோனும் கொடுத்தோனும் அத்துடன் ஒரு விசேஷமான பண்பு அல்ல அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அவர் அஞ்சக்கூடாது அல்லாவுடைய அச்சம் அல்லாஹுடைய பயம் அல்லாஹுடைய நம்பிக்கை அவரிலே நிகழ்த்திருக்க இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி இரவிலேயும் பகலிலேயும் உள்ளூரிலேயும் வெளியூரிலேயும் அவருக்கு அல்லாஹுடைய பயம் இருக்கணும் மைதான பெரியார்களே சகோதரர்களே அநேகமான இடங்களை நாங்கள் பார்க்கலாம் பள்ளி மசித்களை அல்லது மிக முக்கியமான இஸ்லாமிய நிறுவனங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்லுவார்கள் மக்கள் என்ன சொல்லுவாங்க ஊர் மக்கள் என்ன பேசுவாங்க நாங்க எப்படி இப்படி செய்யறது மக்களுக்கு இருக்கிற பயம் கூட அல்லாஹூக்கு இல்ல அல்லாஹுடைய பயம் இல்லாததுனால தான் மனிதர்களுடைய பிரஸ்தாபங்களை பார்த்து அவர் அப்படி பேசுவாரு இவர் இப்படி பேசுவாரு அவர் அப்படி கதைப்பாரு என்று பயப்படுகின்றார்கள் ஏன் அந்த அல்லாஹுடைய பயம் இல்லாததுனால யாருக்கு அல்லாஹுடைய பயம் இருக்குதோ எவர் உண்மையான எஹ்லாசான முறையில மஸ்ஜி நிர்வாகம் செய்வாரோ அவர் மனிதர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன் நான் ஜெனிவின் ஏன் நான் மீதம் நான் நேர்மை நான் இங்கே எதையும் தவறாக செய்யவில்லை மத்தியில உள்ள எதையும் என்னுடைய வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு செல்லவில்லை அதனால அவர் அல்லாஹ வைத்த வேற வேறு யாரும் பயப்பட மாட்டார் நிர்வகிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு விசேஷமா அல்லாவுடைய பயம் இருந்தால்தான் அங்கே வரக்கூடியவர்கள் ஏன் அங்கே தொழில் புரியக்கூடியவர்களை அவர்கள் அழகான முறையிலே நிர்வாகம் செய்வார் இன்று நாங்க பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல மஸ்ஜிதுகள்ல அந்த பணிபுரியக்கூடிய இமாம்கள் மஸ்ஜிதுகள்ல பணிபுரியக்கூடிய மோதின்கள் அவர்கள் எப்படி ஹெண்டில் பண்றாங்க சில நிர்வாகிகள் அவங்களோட சக்தியில வேலை செய்யற வேலைக்காரர்கள மாதிரி அதுல வேலை செய்கிற மாதிரி நாங்க பார்க்கலாம் சில பள்ளிகள் சில சில மசிதுகள்ல நூத்தில ஒன்று ரெண்டு இருக்கும் அந்த மஸ்ஜிடைய நிர்வாகிகள்ல யாராவது பேங்கோட தொடர் கொண்ட பள்ளியுடைய வட்டியை பத்தி பேசவே ஏன அனுப்பே கணவான்களே சகோதரர்களே அல்ல பயம் இருக்கணும் இவர்கள் எங்கள்கிட்ட வேலை செய்கிறார்கள் இவர்களை பற்றியால அல்லாஹ் கேட்பான் நாங்க மஜ்ஜிதலே வேலை புரிய கூடிய அந்த இமாம்களை பற்றி யோசிக்கோனும் அவர்களும் மனிதர்கள் அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கும் அரசாங்க ஜோப் செய்யறாங்க கிழமையில ஐந்து நாள் அல்லது ஆறு நாள் வேலை செய்வாங்க அவர்களுக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு ஜொப் ஆனால் மஜித்துடி இமாம்கள் எடுத்துக்கொண்டோம்ண்டா அவர்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வேலை பஜ்ரி ஜமாத்துக்கும் இரவு நீங்க பள்ளியில்தான் தங்கணும் மாதத்துல வெறும் நாலு நாட்கள் தான் தீவு பெரியார்களே கணவான் கணேசா்களே ஆனால் ஒரு சில இமாம்களும் துஷ்பிரயோகம் செய்யறாங்க அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் மகிழ்வுக்கு வந்து சேருவாரு பஜிருக்கு வர சொன்னா புகருக்கு வந்து சேருவாரு சிலவேளை மதரசாவு ஓதி கொடுக்கக்கூடிய மாணவர்கள் த்ரீ டூ ஃபைவ் மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் என்று வைத்துக் கொள்வோம் அந்த ரெண்டு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் மொபைல் போன்ல பேசிய காலத்தை கழிப்பாரு அந்த இமாம்களும் அல்லாஹிட்ட பதில் சொல்லும் இந்த நிர்வாகிகளும் தட்டை கேட்காது மேலான பெரியார்களே கணவான்களே சகோக்களே அந்த அடிப்படையில செயல்பட முடியாது மாற்றமாக இது பெரிய ஒரு அமானிதம் இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கையாம நான் கேட்பான் எங்கள வீடுகள்ல வேலை செய்கிறார்களா அந்த ஊழியர்கள் அவர்களை அடிக்கடி நாங்கள் பார்க்கலாம் சிலர்கள் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க இந்த வீட்டில் உள்ள எஜமானி பெண்கள் பெரிய தீன்தாரிகளாக இருப்பாங்க சில அமல் இவாதத்துல ரொம்ப பக்குவமா இருப்பாங்க ஆனா வேலையாட்களை நடத்தாட்ட தெரியாது அவங்களோட பேச தெரியாது அவர்களோட கதைக்க தெரியாது அவர்கள மிருகங்கிற மாதிரி சிலர்கள் பார்க்கக்கூடியவர்களும் எங்கள சமூகத்தில இல்லாமல் இல்லை எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அது மதுரசாவாக இருக்கலாம் அது பாடசாலைகளாக இருக்கலாம் எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி இருப்பார்கள் இருக்க மாட்டார்கள் ஒருவர் நல்ல கெட்டுத்தனம் கூட உள்ளவராக இருப்பார் இன்னும் ஒருவர் பலஹீனமாக இருப்பார் சிலருக்கு இற்கே சில குணங்கள் இருக்கும் ஒரு மாணவர் கொஞ்சம் வீக்காக இருந்தார் அல்லது வேலைகளை சரிவர செய்யாட்டி அந்த மாணவருக்கு வஞ்சம் வைப்பாரு அந்த மாணவரை தண்டிப்பாரு அந்த மாணவர்கிட்ட ஏசுவாரு சமீப அடிக்கடி நாங்கள் பார்க்கலாம் எத்தனையோ மாணவ மாணவிகள் தூக்கி நிட்டு அங்க தற்கொலை சூசைட் பண்ணி நாங்கள் ஏன் பொறுப்புதாரிகளாக இருக்கலாம் அரசாங்க நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் வீட்டிலே உள்ள தாய்மார்களாக இருக்கலாம் கடையிலே உள்ள முதலாளிமார்களாக இருக்கலாம் இவர்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பை பற்றியும் அல்லிருந்து அதற்காக வேண்டி லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க அரசியல் சகோதரர்களை ஒரு சிலரை விடுங்க அநேகமானவர்கள் அந்த பதவி கிடைக்கணும் இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் வெற்றி பெறோனும் என்பதற்கு மில்லியன் கணக்கில் அல்லது பில்லியன் கணக்கில் அண்ட மிகையாக அது செலவழிக்கிறாங்க ஆனால் நம்முடைய சில இடங்கள்ல நிறுவனங்களாக இருக்கலாம் சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கலாம் அதற்கும் எப்படியாவது பொறுப்பில வந்துடுறோம் எங்கடங்கும் ஒரு விஷயம் கார்டு எடுத்து அதனுடைய பின்னால ஒரு பத்து பன்னெண்டு எங்கட அதாவது எங்கட பட்டம் பதவிகள் அங்க எழுதப்படணும் எதிரான பெரியார்களே சகோதரர்களே அதற்கு ரவி அல்லா நபியுடைய வபத்துக்கு பின்னால அவர்களை கலீபாவாக தெரிவு செய்ய முன் ஹாகரா சபூபக்கரை சொன்னாங்க உமர் இந்த ஹிலாபத்துக்கு நீங்க தான் தகுதியின் உங்களை விட சிறந்தவன்டா நீங்க என்னை விட பலசாலியாக இருக்கிறீங்க அதரத் அபூபக்கர் சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க இருந்தார்கள் விரும்பாமலேயே அவர்களின் மீது சுமத்தாட்டப்படுகின்றது இந்த அளவுக்கு சில சரித்திர கித்தாப்புகள்ல வருது மூன்று நாள் ஒவ்வொரு நாளும் தொழுகை முடிந்ததற்கு பின்னால ஹதரத் அபு பக்கர் ரவி அல்லாஹுவோ எலும்பி சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க من أحبابتم, من أحبابتم, قد بيعتكم உங்களுக்கு விருப்பமானவர்களுடன் விட்டேன் ஒவ்வொரு தரவை எழும்பி கூறும் பொழுதெல்லாம் அந்த சபையிலிருந்து எழும்பி சொல்வார்கள் செய்யவும் முடியாது உங்களோட ராஜினாமா உங்களை சகோதரர்களே அந்த கட்டத்தில் அலிரதி அல்லாஹோ அன்பு சொல்வார்கள் என்னுடைய ஒரே ஒரு நாள் இரவுல கூட ஒரே ஒரு நாள் பகல் கூட இந்த பதவி கிடைக்கணும் என்ன எனக்கு தெரியும் இதால இந்த பதவியால இதனுடைய உரிமைகளை செய்யக்கூடிய வேலைகளை என்னால் நிறைவேற்ற முடியாது என்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள் ஆனால் விரும்பல்ல ஆனால் சகாபா கலவர தலைவனாக ஆக்கினார்கள் விரும்பாமல் கிடைத்ததை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளோனும் ஊ நாட்டில் உள்ள எல்லோரும் எங்களால் தலைமை துவத்து ஏற்க முடியாது என்ற யாரு தலைமை தாங்கிறது அதனால யாரு விருப்ப வற்புறுத்தி கொடுக்கின்றோம் வேற வழி இல்லாமல் ஏற்றுக் என்றால் அவருக்கு நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி அபு பக்கர் அவருகளுக்கு கிடைத்த மாதிரி வரும் அபூ ஹுரேரா பார்த்து ரவி அல்லாஹுமர சொன்னாங்க அபு ஹுரேரா உங்களால் ஒரு நாட்டுடைய கவர்னரா ஆக்க போகின்றேன் சொன்னாங்க அபு ஹுரே கேட்டாங்க சொன்னார்கள்ரு கேட்டது சொன்னாங்கும்பி அவரு அப்பாவும் நபி நான் யாரு சாதாரணமான ஒரு பெண்ணுக்கு கிடைத்த ஒரு பெண்ணு ஆன்மன் அல்லவா என்னால் தயவு செய்து தந்திரமையில கிட்டத்தட்ட நாலு நான்கரை வருடத்த கழித்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அறிவித்தே இந்த அளவுக்கு பயந்தார்கள் என்றா நானும் நீங்களும் எம்மாத்தரம் மேலான பெரியாரளே அன்பிற்குதவான்களே சகோதரர்களே அதனால் இந்த தலைமைத்துவம் இருக்குது இந்த அதிகாரம் மோகம் சமீப காலத்தில் பார்க்கலாம் இந்த பதவி மோகம் யாரையும் விடல்ல மகன் பாப்பாவை கொலை செய்கிறான் உலகத்தில் உள்ள பல நாடுகளுடைய வரலாறு எடுத்து பாருங்க அவர் எப்படி ஆட்சிக்கு வந்தாரு இப்ப ஆட்சியில் இருப்பாரு அவர் அவருடைய தந்தையை கொண்டிருப்பாரு அல்லது வேறு யாரையாவது வச்சு கொலை செய்திருப்பாரு இந்த பதவி மோகம் அவ்வளவு பயங்கரமானது மனைவியாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் அவர்களை புள்ளுவதற்கும் தயங்க மாட்டாங்க இந்த அந்த அளவுக்கு இந்த பதவி மோகம் பயங்கரமானது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதர்களே அதனால பதவி வகிக்க கூடியவர்கள் யோசிக்கணும் நாங்க முன்மாதிரியாக நடக்கிறோமா நம்முடைய நடை உடை பாவனைகள் இருக்குதா இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு நாங்கள் தலைமை தாங்குகின்றோம் நபி அவர்களுடைய வழிமுறை நம்முடைய நடை உடை பாவனைகள் இருக்குதா அல்லது வெறும் பட்டங்கள் மாத்திரமா வெறும் பதவிகள் மாத்திரமா மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே நபி அவர்களும் பதவி வகித்தாங்க ஆனால் சஹாபாக்களுடன் இரண்டர கலந்தாங்க சஹாபாக்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கு கொண்டார்கள் அவர்களுடைய கடந்து கொண்டார்கள் எழுதப்பட்டிருக்கு ஒரு தடவை நபி அவர்கள் பிரயாணத்துல சென்று கொண்டிருக்கின்றார்கள் இலைய இடையில் ஒரு இடத்துல தங்கணும் இப்பொழுது சஹாபா சொன்னார்கள் நாங்கள் ஒரு ஆட்டை அறுத்து அதன் மூலமாக மக்களுக்கு விருந்து போடுவோம் ஒரு சஹாபி சொன்னாரயார சூழல்லா இவர் சொன்ன உரிக்கிறேன் இன்னாரு நான் அதை சமைக்கிறேன் நபிவர்கள் சொன்னார்கள் அழைய ஜம் அல்லது அழைய ஜம் நான் காட்டுக்கு சென்று விறகை எடுத்து கொண்டு வருகின்றேன் ஆக கஷ்டமான வேலை விருது புறக்கிறவேன் ஒரு இடத்திலிருந்து ஆட்டை அறுக்கிறது கஷ்டம் இல்ல ஒரு இடத்திலிருந்து ஆட்ட உரிக்கிறது கஷ்டம் இல்ல அதே இடத்தில் ஆட்டை சமைக்கிறது கஷ்டம் இல்ல காடுகளுக்கு செல்லோனும் அங்கே வனம் இருக்கும் செலவையில பாம்பு தேல் போன்றவைகள் இருக்கும் நபியர்கள் சொன்னார்கள் நான் திறமையை சேகரித்து வருகின்றேன் சகாபாக்கள் சொன்னாங்க யார சூழல்ல இல்ல இல்ல நாங்க புறக்கிக் கொண்டு வாரோம் நீங்க எந்த இடத்துல இருங்க நபியர்கள் சொன்னார்கள் இல்ல ஒரு தலைவர் வித்தியாசமாக இருப்பது விருப்பா அவருக்குரிய கனவான்களே சகோத்திரமல்ல இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் நாங்கள் சாதாரணமாக இருந்து நான் எப்படி முடிவெடுத்து விடுவேன் என்று இருந்து விளையாடலாது அதிகாரத்தை பற்றி அல்லா கேட்பான் உலகத்தில் வருஷம் எண்பது வருடம் வருடம் வேணும் என்றால் மஸ்டருடைய மைதானத்திற்கு முன்னால் அல்லா நம்மை நிறுத்தி உனக்கு இத்தனை இத்தனை பொறுப்புகளை தந்தேன் அந்த பொறுப்பு நம்மை நடந்தாயா அல்லது அநியாயம் செய்தாயா உன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாயா அல்லது எல்லோரையும் சரி சமம் அவர்களை கவனித்தான் கிட்டத்தட்ட வருஷம் தான் ஆட்சி செய்திருப்பான் அவர்களுடைய மனைவி அவர்களுடைய வேலையில சொன்னார்கள் அறிந்த மட்டிற்கும் என்னுடைய கணவன் மக்தசல அவருடைய வாழ்க்கையில இந்த ஆட்சியில் இருந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்துடைய காலகட்டத்தில அவரது ஜனாபத்தின் மூலமாகவோ அல்லது இஸ் கவிதம் ஏற்பட்ட ஒரு இரண்டரை வருஷம் அவர் பருதான குளிப்பை குளித்ததை நான் கண்டதில்லை அவருக்கு மனைவியோடு சேருவதற்குரிய அந்த உணர்வு இல்ல அந்த அளவுக்கு அவருடைய தலைவ பாரம் அவர்கள் கூறுவார்கள் அவருக்கு இஷ்களிதம் ஏற்பட்டு குளித்ததையும் நான் காணல்ல தன்னுடைய மனைவியுடன் உடலுறவு கொண்டு ஜனாபத்திற்காக வெளி குளித்ததை நான் கண்டதே இல்ல அந்த அளவுக்கு அப்துல் அஜீஸ் ரஹ்மகுல்லா நீதிக்கு ஒரு உமர்வாங்க இரண்டாவது உமர்வாங்க அந்த அளவுக்கு பயந்தார்கள் இஸ்லாமியர்களுக்கும் தீங்குகளை கொடுத்து கொண்டு இருந்தான் வேற வழி இல்லாமல் கடைசி சொன்னாங்க இந்த காபிபுனு அஷ்ரஃப் உடைய ரொம்ப அதிகம் அதனால அவனை ஏதாவது செய்து விட்டு வரோனும் யாருன்னு கேட்டாங்க முகமது அந்த பொறுப்பை எடுத்ததிலிருந்து அவர் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிறார் நவியவர்கள் அவரை அழைத்து கேட்டாங்க என்ன முகம்மது முகம்மது குடிக்காம இருக்கிறேன் இல்ல யார சூழல்லா உங்களுக்கு ஒரு பொறுப்பை நான் எடுத்தேன் அந்த காட்டுப்போன்னு அசரப்புடைய விடியத்தில் ஒரு ஒப்பந்தத்தை நான் எடுத்தேன் அதை சரிவர நான் செய்வேனா அத சரிவர நான் நிறைவேற்ற மாட்டேனா என்ற பயம் அந்த பயத்தினால உங்களால மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதர்களே சகாபாக்கள் இந்த அளவுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் கயாமகள் அமைப்புகளை பற்றி அல்லா கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்ற சதா பயத்துடன் இருந்தாங்க ஆனால் பார்க்கலாம் அதிகாரிகள் பயமும் இல்லை என்னுடைய பதவி இருக்குது பாருங்க நான் செஞ்சு காட்டுறேன் நான் முடிவெடுத்து காட்டுகின்றேன் என்ன நடந்தாலும் சரி என்ற போர்வையில் ஈமான் இல்லாத விடுங்க அவர்களுக்கு இந்த உலகம் சொருக்கம் நினைச்ச மாதிரி ஆடுவாங்க நினைச்ச மாதிரி கூத்து போடுவாங்க ஏன் அவர்கள் இந்த உலகத்துல என்ஜாய் பண்ணத்தான் வந்திருக்கிறாங்க மரணித்ததற்கு பின்னால அவர்களுக்கு நிரந்தரமான நரகம் ஆனால் நானும் நீங்களும் அவ்வாறு அல்ல மக்களுடைய மைதானம் ஒன்று என்று கேள்வி கணக்கு என்று முன்னால நானும் நீங்களும் நிறுத்தப்படுவோம் அவைகளுக்கு அல்லாட்ட பதில் சொல்லணும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிகாரம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொறுப்பு இருக்குது இதை நாங்கள் ஒரு பாக்கியமாக கருதாமல் இதை ஒரு பரிசாக கருதாமல் மாற்றமாக இதை ஒரு பாரமாக கருதி இதை பற்றிய அல்லா கேட்பான் எந்த நிமிஷத்திலே கேட்டாலும் அதற்கு நான் பதில் சொல்ல தயார் வாழும் செய்வதுடன் தெரியும் தினம் ஆயிரத்தி நானூத்தி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலாவது வருடத்துடைய முதலாவது வீட்டில் நேற்றிரவு எட்டே முக்கால் வரைக்கும் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் அகில இலங்கை ஜெமியா செலுளமா பெரிய இன்னும் மட்டும் பலம் பிரமுகர்கள் சேர்ந்து இலங்கையுடைய பல பகுதிகளில் இருந்து செய்தி வரல அதனால எட்டை முக்காலுக்கு முடிவெடுத்தார்கள் நாட்டில் எந்த பகுதியிலும் முப்பது நாளாக இன்று பூர்த்தி செய்வோம் என்று முடிவு செய்ததற்கு பின்னால இஸ்லாமிய நிகழ்ச்சியிலே உள்ள அந்த சம்பந்தமான செய்தியை கேட்டுவிட்டு ஒரு சிலர் கோல் பண்ணுகின்றார்கள் நான் கண்டேன் நான் இவருடன் சேர்ந்து கண்டேன் அத மூன்று நான்கு பேர்கள் அதற்கு சாட்சியுடன் அந்த அந்தந்த பகுதியில் உள்ள மசிதிகளுடைய நிர்வாகிகள் அதை உறுதிப்படுத்தி நாங்கள் கண்டோம் என்று இரவு ஒன்பது மணிக்கு பின்னால அறிவித்ததன் காரணமாக மீண்டும் அதற்கு பொறுப்பான பிரதிநிதிகள் மீண்டும் இரவு பத்து பதினோரு மணிக்குத்தான் ஒன்று மீண்டும் முடிவெடுத்திருக்கின்றார்கள் இன்று மொஹரம் மாதத்துடைய தலைப்பிறையை இன்று மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதர்களே அதனால இன்று முஹரம் மாதத்துடைய முப்பத்தி நாலு மாதத்துடைய இருக்கின்றது அதிலே நோன்பு படிப்பது மிக முக்கியமான ஒரு சொன்னா ஒன்பதும் பத்தும் பிடிக்கலாம் அல்லது பத்தும் பதினொன்னும் பிடிக்கலாம் அது சம்பந்தமாக அடிக்கடி நீங்கள் திவிமடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அதனால மிக முக்கியமான மாதங்களில் இந்த முஹரமுடைய மாதமும் மிக மாதம் என்பதை நாங்கள் கருத்தில் வைத்து வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையில் பெற்றோர்களுடைய மணிமக்களுடைய வாழக்கூடிய அனைத்து பெண்களுடைய வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி ஜீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக